பாடம் பதினேழு கூறுகின்றான் அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்கும் அவர்கள் பாவம் மன்னிப்பு கோரி தொழுகையும் நிலை நிறுத்தி ஜக்காத்தையும் வழிமிழந்தால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம்